நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையில தேவையான அளவு வெங்காயம் அரை கப் உருளைக்கிழங்கு பெரியது ரெண்டு பட்டாணி கால் கப் மஞ்சப்படி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப கொத்தமல்லி தழி சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிடுவோம் பட்டாணியும் வேக வச்சு வச்சிடலாம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிடுவோம் சாப்பாத்த வச்சுட்டு வானல் வச்சுருவோம் வானல் காஞ்சதும் எண்ணெய் மூணு ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் வதக்கினதும் வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்குல்ல தோல்ஸ் நிற்கிட்டு அந்த அந்த உருளைக்கிழங்கு வச்சு அதில் கலந்துருவோம் உருளைக்கிழங்கு கலந்துட்டு பட்டாணியும் கலந்துருவோம் நல்லா மிக்ஸ் மஞ்சள் பொடி போட்டுருவோம் மிளகாயத்தூள் போட்டுட்டு கரம் மசாலா தூள் போட்டுடுவோம் போட்டு இந்த டிஷ் தேவ அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம் என்னெல்லாம் நல்லா ராஸ் மல் போற அளவு வதக்கிடுவோம் கொத்தமல்லி தண்ணி ஃபைனாக சாப் பண்ணி போட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதாக இருட்டும் பிரெட் ஸ்லைசஸ்ஸ இந்த வீட் பிரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துப்போம் எடுத்துட்டு இந்த ஓரத்தை கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணிட்டு நல்லா பூரி கட்டையால் அது அப்படி உருட்டினோனா நல்லா சமமா ஆயிடும் இந்த பிரெட் ஸ்லைஸ் சமமா ஆயிட்டோடனே நடுவுல இந்த உருளைக்கிழங்கு கலவை ரெடி பண்ணிருக்கோம் அதை நடுவுல வச்சிருவோம் வச்சுட்டு பார்சல் எப்படி மடிப்போம் அது மாதிரி அப்படி ஃபோல்டு பண்ணிட்டு அப்படியே பிரஸ் பண்ணி விட்டோன்னா அதுவே ஒட்டிக்கும் நல்ல உருளைக்கிழங்கு ஈரப்பச இருக்கு அப்படி இல்லை உங்களுக்கு டவுட் ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு டவுட் இருந்தா கொஞ்சமா மைதமாவு கரைச்சு அதை ஒட்டிடலாம் ஒட்டிட்டு ஸ்டவ் பத்த வானல் வச்சிருவோம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த பார்சல் இதை எடுத்து அதில் போட்டு பண்ணி எடுக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு சர்வ் பிளேட்ல சர்வ் பண்ணிட்டோம் சூப்பா பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பிரெட் பார்சல் தயார் இது உள்ள வெந்திருக்கு அத எதுவும் வேக வேண்டிய அவசியம் இல்ல மேல முட்டை வெந்தா போறோம் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்